قاموا بذلك حين سمعوا صوتنا و اذيعت علينا من, من, <تحدث> من يهذه الله سلام تله و من يذله فلاهدي له ولا شهده الله اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله اما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم تبارك الذي بيده الملك وهو على كل شيء قدير الذي خلق الموت والحياه ليبلوكم ايكم احسن عملا وهو العزيز الغفور قال النبي صلى الله عليه وسلم من خاف ادلج وَمَنْ عَدْلَ جَبَلَغَ الْمَنْزِلَ عَلَىٰ إِنَّ سِلْغَةَ اللَّهِ الْغَالِيَةِ عَلَىٰ إِنَّ سِلْغَةَ اللَّهِ الْجَنَّةِ وَنْقَ مَا قَالَ عَلَيْهِ السَّلَاةُ وَالسَّلَامُ مَيْلَانا كَ نِيَ مَعَنَا تَعَي مَعَلَكَ لَيَا شَهُودَرِكَ لَي اندهك اُلَحَتّ لَي مَعَنَ دَرْكُن உடலும் இந்த பொருளும் அல்லா சுப அனுபவத்தால எங்களுக்கு ஒரு உடலை தந்திக்கிறான் சில வசதி வாய்ப்புகளை எங்களை தேவைக்காக தந்திக்கிறான் ஆனா இதை நாள்ல விளங்கி இது எங்களை சொந்தமானது இது எங்களுக்குரியது இது எங்களுக்கு நினைச்ச மாதிரி பாவிக்கலும் என்ற தவறான சிந்தனையின் காரணமாக எங்களிடத்துல அல்லா சுபானு தாலோட சிந்தனை வரவேண்டிய நாங்க வேறொரு சிந்தனைகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கண்ணியமான தாய்மார்களே சகோதரர்களே அல்லா சுபானு தாலாண செல்றான் வல்லாஹு உங்களோட தாய்மார்கள வயிற்று நாங்க தான் அவளை வெளியாக்கிறோம் உலகத்துக்கு யாரும் அவரவர இஷ்டப்படி வரல யாராக இருந்தாலும் சரி அல்லா சுபாலகுலா எங்களுக்கு இந்த உலகத்துக்கு அனுப்பி வச்சுக்கிறான் கன்னியம தாய்மார்களே சகோதரிகளே ஆக நாங்கள் ஒவ்வொருத்தரும் அல்லாவுடைய அடிமைகள் அல்லா சுனான சொல்றதை கேட்டு நடக்கிறது எங்கள் மீது கடமை அல்லாஹ் உலகத்தை பத்தி சொல்லும் போது அத்துக்கத்துல ரசுல்லா சொன்னாங்க அத்யா ஹுலிகத்துக்கும் இந்த உலகம் மிக்கதே இந்த வானம் இந்த பூமி இந்த சூரியன் சந்திரன் கடலும் தரையும் சகல படைப்பினர்களும் மனிதன் வாழ்வதற்காக வேண்டி ஏற்பாடு செய்யப்பட்ட படைப்புகள் அது எதுவாக இருந்தாலும் தாய்மார்களின் சகோதரர்களே இந்த மனிதனுக்காக வேண்டிதான் படைக்கப்பட்டிருக்கிறேன் அதற்கு சூழ்நிலை இந்த மனிதன் படைக்கப்பட்டிருக்கிறது ஆகத்துக்காக வேண்டி அல்லா சுபத்தாலா எங்களுக்கு ஆகமாக்கி வச்சுக்கிறானோ அதை அனைத்தையும் எங்களுக்கு பயன்படுத்தலாம் ஆனா அந்த பயன்படுத்துறது அந்த அரசூலுக்கு கட்டுப்பட்டதாக வேணும் உலகத்தில் நாங்கள் பார்க்கிறோம் ஒரு சாதாரண ஒரு மனுஷன் ஒரு ஒரு வஸ்துவ செய்யறேன்னு சொன்னா அதுக்கு ஒரு நோக்கம் அமைக்குது ஒரு வஸ்துவ ஒரு மனுஷன் செய்யறேன்னு அதுக்கு ஒரு நோக்கம் அமைக்குது இவ்வளவு பெரிய சக்தியுள்ள அல்லாஹ் சுபஹான படைக்கிறதுக்கு என்ன நோக்கம் அல்லாஹ் விளங்க வைக்கிறான் முதலாவது எங்கள்கிட்ட கேட்கிறான் இலைனாலா என் மனிதர்களே நீங்க நினைச்சு கொண்டிருக்கிறீங்களா நாங்களை வீணுக்காக வேண்டி படைச்சுங்களோ ஒரு வீண் விளையாட்டுக்காக வேண்டி அப்படி எவ்வளவு எங்களின் பக்கம் நீங்க திரும்பி வர மாட்டீங்கன்னு நினைச்சு கொண்டிருக்கிறீங்களா கண்ணியமான தாய்மார்களே சகோதரர்களே அல்லா சுபானா ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக الله قرآن صلو بو تبارك الذي بيده الملک وهو على كل شيء قدير الله سبحانه وتعالى محبت برشد ما نور تبارك الذي بيده الملک أولاً تنحن أنت آنشي يديكار ماونك تنسنن مالات أولاً تنسنن وحبت أنت نحن أنت وحبت أنت وحبت أنت وحبت أنت إلا بستخل في سكت والله ربما ها ينبو آنشي يديكار ماونك تنسنن வனம் பூமி அவளுக்கு சொந்தம் சகலதுமே சகலது ஆட்சி அதிகாரமும் அவளுக்குதான் சொந்தம் அதுக்கு அனைத்துக்கும் கண்ணியமான தாய்மார்களே சோதனிகளே சக்தி உள்ளவனாக தொடர் எல்லாம் சொன்னால் நாங்க மனதில் எதுக்காக படைச்சுக்கிறோம் ஐயக்கும் அமலா நாங்க மௌத்தையும் ஹயாத்தையும் படைச்சுகிறது மூத்தையும் நாங்க படைச்சு நல்லாமல் ஆரம்பத்தில் ஆயிரத்துல நாங்க தான் உங்களோட உலகத்துக்கு அனுப்பிக்கிறோம் உங்களுக்கு பார்வையில் சரியா பார்க்கலா சரியா கேட்கலா சரியா சிந்திக்கலாம் எந்த செய்யா எதுவுமே தெரியாது கண்ணியமான தாய்மார்கள சகோதரிகளை ஒரு புள்ள உலகத்தில் பிறக்குது அழுது கொண்டு பிறக்குது அதுக்கு எதுவுமே தெரியாது தாய் யாரு தகப்பன் யாரு பசிக்குது பசிக்கு என்ன செய்யணும் ஒன்றும் தெரியாது அதோட கேட்கிறான் உங்களை வீடுக்கு விளையாட்டுக்காக படைச்சோன்னு நினைக்கிறீங்களா அதுக்கும் அல்லா சுபஹானோத்தால சொல்றான் இல்ல உங்களை படைச்சிக்கிற மூத்தையும் ஹயாத்தையும் ஒரு உயர்ந்த நோக்கம் என்ன சோதிக்கிறதுக்காக வேண்டிய நல்ல அமல் சரி தாய்மார்களே அல்லா சுபா ஜன்னா பக்கத்து யாரை தன் நரகத்திலிருந்து பாதுகாத்து சொருக்கத்துக்குரியவர்கள் ஆக்கிக் கொள்றாங்களோ அவர்கள் வெற்றியாளர்கள் சொக்கத்தில் உலகத்துக்கு அனுப்பப்பட்டாங்க அந்த ஆளுங்களை சொல்லாம் அவங்களுடைய பரம்பரோ கண்ணியமான தாய்மார்களின் சகோதரிகளே நாங்களும் சொருக்கம் போய் சொல்லணும் ஆக இந்த உலகத்தில் வாழ்க்கை மனுஷனுக்கு ஒரு சோதனைக்கு அனும்தரப்பட்ட உலகத்தில் வசங்க அலங்கரிச்சி அழகாக படைச்சி அழகாகும் எந்த வசங்க அழகானதாக விளங்கும் அத பிரயோஜனப்படுத்திக் கொள்ள இன்பமாகும் அதை உப உபகிக்கும்போது அதாவது இன்பமாக மனசனுக்கு என்லூன் அல்லாஹ் பார்க்கிறான் நீங்க எப்படி இந்த நிலைமையில அமல் செய்றீங்க தாய்மார்களே சகோதரிகளே புத்திசாலிகளாக உலகத்தில் வாழ வேண்டியது கொஞ்சம் உதவி செய்வாங்க எந்த ஒரு எதிரி கூட உதவி செய்வாங்க ஒரு எதிரி கூட உதவி செய்யலும் உலகத்துல ஆனா ஆகரத்துல கண்ணியமார தாய்மார்களே சகோதரர்களே ஈமான் இல்லாம அமல் இல்லாம துனியா இருந்து போயிட்டோம் சொன்னா மிக பெரிய நஷ்டவாளி ஆகிறோம் புத்திசாலி யாருண்டா சொன்னாங்க புத்திசாலி யாரு யாரே தான் படைக்கப்பட்ட நோக்கத்தை விளங்கி என்ன எதுக்காக படைச்சுகிறான் சிந்திச்சு யாரு செயலாற்றோமி பின்னால வாழ்க்கைக்காக வேண்டிய அமல் செஞ்சு கொள்றாங்களோ இவர்கள்தான் புத்திசாலி கண்ணியமா தாய்மார்களே சகோதரர்களே அந்த அல்லா சுபுவாழ்க்கை எதிர்பார்க்கிறான் ஒரு வாழ்க்கை எதிர்பார்க்கிறான் அந்த வாழ்க்கையை நாங்கள் வாழ்ந்துட்டோம் புத்திசாலிகள் அதே தொடர்லிங்க புத்தி குறைஞ்ச மனுஷன் யோசனை இல்லாத மனிதன் ஒரு மடத்தனமான மனிதன் யாருன்னு சொன்னா தான் மனம் விரும்பினு தான் மனம் விரும்பின நம்பிக்கை வைக்கிறது அல்லாக்கிறது யாரன் அல்லாஹரக்கொல்லவன் அல்லா எங்களை பாவனை பண்ணிப்பான் நாங்க நிலத்தை செஞ்சு கொண்டிருக்கிறோம் இந்த மனிதன் தான் ஒரு புத்தி இல்லாத ஒரு மனத்தனமான மனிதன் அதனால கண்ணியமான தாய்மார்களே சகோதரர்களே உலகத்திலே வாழ்க்கைய புத்திசாலிகளாக யாரு கழிச்சாங்க குரான் செல்லு கண்டதே காட்சி கொண்டதே கோலம் வாழ்ந்துட்டோம் மிகப்பெரிய சந்திக்க வேண்டி வரும் உலகத்தில் மனிதனுக்கு தேவைகள் அல்ல சும தலைகளை படைத்தான் இந்த தேவைகள் பூர்த்தியாக மனுஷன் வெற்றி நினைச்சா நினைச்சு கொண்டிருக்கிறான் அதனாலதான் மிகப்பெரிய ஒரு மனுஷனுக்கு ஒரு வீடு தேவை ஒருத்தர் ஒரு வாழ்றதுக்கு மலையிலிருந்து பாதுகாக்கிறதுக்கு வெயில் இருந்து சூட்டில இருந்து பாதுகாக்கிறதுக்கு ஒரு வீடு தேவை இதே போல மனிதன் பசுக்கு சாப்பிடணும் சாப்பாடு தேவை அந்த உடலை மறைச்சு கொள்றதுக்கு ஆடை உடுப்பு தேவை இதே போல கண்ணியமான் தாய்மார்கழ சகோதரர்களே ஒரு ஆணுக்கு ஒரு பெண் ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் என்ற திருமண வாழ்க்கை ஒரு வாழ்க்கையுடன் தேவை இதே போல வசதி வாய்ப்பு இருந்தால் வாகனம் தேவைகள் உலகத்தில் பாடுபட்டு இரவு பகலாக கஷ்டப்படுறது இந்த அஞ்சு விஷயத்தையும் அடைஞ்சு கொண்டதுக்காக வேணும் வீட்டுக்கு அடைச்சிட்டு சந்தோஷப்படுறாரு நினைக்கிறார் நான் வீட்டில் வெற்றி அடைஞ்சிட்டேன் சந்தோஷப்பட வேண்டிய விஷயம் தான் சாப்பாடு கிடைச்சிட்டா மனசன் சந்தோஷம் ஒரு உடுப்பு கிடைச்சிட்டா மனசன் சந்தோஷம் ஒரு பெண் ஒரு பெண்ணுக்கு ஒரு ஆண் அமைப்பு அமைஞ்சிட்டா சந்தோஷம் ஒரு மனிதனுக்கு ஒரு வாகனம் கிடைச்சிட்டா சந்தோஷம் கண்ணியமான தாய்மார்களே சகோதரர்களே சந்தோஷப்படையிலும் ஆனா வெற்றியாக நினைக்கலாம் மனசனுக்கு ஆக ஏமாற்றம் என்ன நாங்க இந்த லை கிடைச்சிட்டு சொன்ன நாங்க வெற்றியாளர்கள் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனிதர்கள் பார்வை யாருக்கு துணியாவில வசதி கூடுதோ அவர் வெற்றியாளர் நல்ல ரூட்ல வாழ்றாரு நல்ல உடுப்பை உடுக்குறாங்க நல்லா சாப்பிடுறாங்க நல்ல வாகனத்தை ஓடுறாங்க நல்ல திருமணம் அழகா நடக்குது கண்ணியமா காயமார்களே இந்த உலகம் நினைச்சு கொண்டிருக்குது நாங்க வெற்றி அடைச்சிட்டோம் இது ஆகப்பெரிய ஏமாற்றம் இந்த தேவை பத்தி எல்லா சுகானஹ சொல்லும் போது என்ன சுபான மௌத்து வரவே வராது கண்ணியமா தாய்மார்கோதரே இந்த பெருமையில காரோன் வாழ்ந்து கொண்டிருந்தான் காரோன் காரோன் உலகத்தில் ஆகப்பெரிய பணக்காரன் மூசா அலிசலாம் அவனுடைய காலத்தில் வாழ்ந்த உலாக பெரிய பணம் உலகத்திலாக பெரிய பணக்காரன் காரோன் சொல்லுது அவனுடைய பொக்கிசங்களுடைய பொக்கிஷங்களை சாவுகளை பெரிய ஒரு பட்டாளம் தேவைப்பட்டுச்சு அவ்வளவு பெரிய பணக்காரன்லாத்து வலாம் அவளுக்கு அல்லாவுடைய கட்டளை எடுத்து சொன்னாங்க அந்த காரோனுக்கு அல்லாஹுடைய கட்டளைகள் எடுத்து சொன்னாங்க உனக்கு அல்லாஹ் தந்தது நீ உனக்கு துன்யாவுக்கு செலவு செய் மறந்துடாத அல்ல உனக்கு எப்படி உபகாரம் செஞ்சுக்கிறான் நீ நீ உபகாரம் செய் கண்ணியமான தாய்மார்கள சோகர்களே உலக வசதிய வசதி வாய்ப்புடைய மமதை பெருமை எந்த சொன்ன சொல்ல ஆரம்பித்தான் இன்னமா அலா ஊ தீட்டு அலமின் இந்தி இன்னமா ஊ தீத்து அலமின் இந்தி அவன் சொன்னார் இதெல்லாம் அதை கடைச்சிக்கிறேன் இது அல்ல தந்தது ஒன்றும் இல்லை நான் என்ன அறிவக் கொண்டு நான் தேடினது நீ உலகம் பேசுதானே என்ன கெட்டித்தனத்தை கொண்டு மனுஷன் கண்ணியமா காயமாக இதே விஷயத்த காரணம் சொன்னான் சொன்னால் ஏன் கெட்டித்திறந்த கொண்டு இந்த வசதிச்சுகிறேன் நான் இதுல எனக்கு விருப்பம் எப்படி அப்படிதான் நான் செய்வேன் அல்லா சுனு என்ன செஞ்சால் அப்படியே பூமியை வெடிக்க வச்சு வாங்க வச்சா துனியா விரும்பக்கூடிய மக்கள் துனியா விரும்பக்கூடிய மக்கள் அந்த மக்கள் கல்லா எப்படி குடுத்திக்கிறான் எவ்வளவு பெரிய வசதி வாய்ப்பா குடுத்திக்கிறான் வாழணுடா எப்படி இல்லையா வாழணும் துனியா விரும்பக்கூடிய மக்கள் சொன்னாங்க இன்னைக்கும் சொல்லப்படுதானே ஒரு வசதியான மனுஷனை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்காங்க நாங்களும் இன்னைக்கு அதாவது யாரு சிந்தனை ஆகத்துல சிந்தனை இல்லையோ இந்த மனிதர்களை பார்வைய வெளி ரகமான துணியான வசதிகளை வச்சு முடிவு செய்வாங்க வாழ்க்கை இப்படிதான் வாழணும் இதே மாதிரி மக்கள் யாத்தா ஊசிய காரூன் கிடைச்ச மாதம் ஆகத்தை விளங்கின மக்கள் சொன்னாங்க நாசம் உண்டாகட்டும் அல்லாஹ் இதை விட மிக சிறந்தது எப்ப இந்த பூமியை வெடிச்சு காரோன் அப்படியே முழுக்கும் சொத்துகளையும் அல்லா சுபானுத்தால பூமியில சுடிவாங்க சம்பாதிக்க வந்த நாங்கள் ஆகரத்தை சம்பாதிக்க வந்த நாங்கள் மௌத்துக்கு பின்னால ஒரு வாழ்க்கை தயார் செஞ்சு செய்ய வந்தவனாங்க அதனால அல்லா சுபாதகத்தான் எங்களுக்கு எதிர்பார்க்கிறது என்ன அல்லாட கட்டளை முழுமையாக எடுத்து வாழணும் வெளியாக அழகானதாக விரும்புகிறான் அவனுக்கு பொருத்தமானதாக விரும்புகிறான் அந்த பலச்சரமுள்ள நம்பினதாக விரும்புகிறான் கண்ணியமா தாய்மார்கள சகோதரர்களே அல்லா மகானு எப்படி விருப்பமோ அப்படி எங்கட முழு உடல் அமைப்பையும் நன்றி செலுத்தி ஹரீஸ்லீசம் மனிதனுக்கு அல்லா சுலகோதாலா நினைக்கிறேன் இதுக்காக வேண்டி காலம்ஜதா இருந்தாலும் அதையும் போதாது நினைப்பான காலம் முழுவதும் அல்லா சஜதா எங்களுக்கு இந்த உடல் உறுப்பினர் சிந்திக்கிறது சக்தி இல்லை கணிமா தாய்மார்களே சகோதரிகளே நாங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்க உமர் ரீலானுடா அவங்களோட தோழர்கள்ட்ட கேட்டாங்க இவருக்கு அல்லாஹ் ஏதாவது நேம தீக்கிறா அருள் பாக்கி ஏதாவது சொன்னாங்க அவங்களே இந்த மனிதரை பார்த்தா இல்லமாய் விளங்குதேமார்களே ஒரு அமைப்பாக வச்சுக்கிறானே எந்த குறைபாடும் அல்லாஹுக்கு சுக்குரு செய்வதில் ஒரு விஷயம் தான் அல்லாஹ் அவனுக்காக பாத சேரும் சொன்னது ஒரு நன்றி தான் ஆனால் இந்த நன்றியோட நிப்பாட்டி எங்களுக்கு அனுமதி உடலால ஒரு விபாதத்தை எதிர்பார்க்கிறான் அந்த விபாதத்தான் தொழுக தொழுகிற கண்ணியமான் தாய்மார்களே சகோதரிகளே அதை நேரம் குறிப்பிட்டப்பட்டது நேரம் குறிப்பிடப்பட்ட ஒரு அமல் தான் தொழு சார் கித்தாபுல இது வந்து நேரம் குறிப்பிடப்பட்டது எங்களுக்கு நினைச்ச நேரத்தை தொழுகிறது இல்லை எங்களுக்கு நினைச்ச நேரத்தை தொழுகிறது இல்லை தொழு சார் நேரம் ஒரு நேரம் அசருக்கு நேரம் மதுருவுக்கு நேரம் இஷாவுக்கு ஒரு நேரமாக நேரம் தொகையில தொழுகையின் மூலமாக நாங்க என்ன சொல்றோம் நீ தான் அடிப்பா யாரு சொல்லையோ அவருக்கு இஸ்லாசில் எந்த பங்கும் இல்லை இஸ்லாசில எந்த பங்கும் அவருக்கு இல்ல தான் முஸ்லீமாக சொன்னதுக்கு அவருக்கு தகுதியே இல்லாத ஒரு மனிதர் காசிருக்கும் முஸ்லீமே பிரிக்க கூடிய அறிக்கிறேன் முஸ்லிமே பிரிக்க கூடியது ஒவ்வொரு மகளாலே ஒவ்வொரு வீடிலையும் ஒவ்வொரு வீட்டிலையும் ஒவ்வொரு ஆடும் ஒவ்வொரு பெண்ணும் தொழவேண்டும் அல்ல முதலாவது கட்டல ஈவாண்டுக்கு பின்னால அதன் மெகராஜிக்கு எடுத்து வானத்துக்கு மேல எடுத்து மெகராஜில மிகப்பெரிய ஒரு பரிசாக இந்த உண்மைக்கு தொழுகை தந்தீங்க சமுதாயம் என்ன செய்வாங்க நபித்வா செய்வாங்க பூசி கொடுப்பாங்க அவர்களுக்கும் தொழுகை கடமை ஆயிடுச்சுதான் தொழுகையை கொண்டு அவங்க துவா கேட்டு அவங்கள தேவைகள் பூர்த்தியாக இல்ல கண்ணியமான தாய்மார்களே சகோதரிகளே அல்லா சுகான ஒரு ஆயுதமாக தந்திக்கிறான் எங்கள தேவைகளை தொழுகையின் மூலமாக கேட்டு அல்லா உதவி பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஆயுதம் தான் தொழுகை ஆய்ந்து நபி அவளுக்கு ஆயத்திறக்கி வைக்கிறான் தொழுபடியாக குடும்பமாக இல்லையா கண்ணியமான தாய்மார்கள சகோதரே நபியை வச்சு எங்களுக்கு எல்லா சுபானு பாடம் படிச்சார்கள் உங்களோட குடும்பத்துக்கு தொழும்படியாக என்னென்ன சாப்பாட்டுக்கு மட்டும் இல்ல துணியால மனுஷனுக்கு என்னென்ன தேவைக்குதோ இதுக்கு பேரு தான் ரிஸ்க் ஆகிடுங்க அதான் சொல்றேன் உங்கள்டிஸ்க்கு தேவையான தாயமாக என்ன நடக்கு எங்க ஆண்கள் எங்க ஆண்கள் பசாருக்கு போறாங்க தொழுகைய விட்டுறாங்க எதுக்காகவே ரிஸ்க தேடறதுக்காகவே காசு படம் சம்பாதிக்கிறதுக்காகவே தொழுகையை முன்பின் காக்குறாங்க எப்படி ரிஸ்க்ல பறக்கத்து வரும் அந்த மனிதன் தான் மிகப்பெரிய செல்வந்தன் போதும் வருவதே இன்னைக்கு எல்லாருக்கும் எல்லாருக்கும் போதா யார கேட்டாலும் போதா என்ன காரணம் தொழுகளை பேணுதல் இல்ல எப்படி போதுமான தன்மை வரும் எப்படி அல்லா அல்லா தந்தை கொண்டு மனிதன் சந்தோஷப்படுவான் தொழுகளை சொல்லுவோம் பேணுதலாக பெண்கள் வீட்டுலேட்டா பேணுதலாக சொல்லுகிறது கட்டியமான தாய்மார்களை சகோதரிகளை பெண்களுக்கு நிறைய வீட்டு வேலைக்கு தான் அதிலையும் கூட அல்லாசு மகான உதவி செய்வான் நாங்க நேரத்துக்கு சொல்லுவோம் தான் நீ தான் செஞ்சு பாருங்க நீங்க நேரத்துக்கு வாழ்க்கையை சொல்ல பழகணும் சொன்ன எங்களை வேலைகள் எல்லாம் கடியமாக தாய்மார்களே செப்பவர்களே இதே போல எங்க ஆண்கள் எங்க ஆண்களை பள்ளிக்கு அனுப்பி வைக்கக்கூடியவர்களாக பசாருக்கு போறோம் சொன்னா அவளுக்கு புத்திமதி சொல்லி அனுப்பக்கூடியவர்களாக நாங்க ஆகணும் தொழுகையை மட்டும் வீணாக்கிறாதீங்க தொழுகையை பால் படுத்துறாதீங்க இமாஞ்சமாக தொழுங்க இந்த ஒவ்வொரு ஆணுக்கும் சொல்ல சொல்லப்பட இந்த தொழுகை என்ன செய்யும் எங்களுக்கு ரெண்டு விஷயத்தை இந்த தொழுகை எங்களுக்கு என வாழ்க்கை உண்டாக்கும் காரியங்களே அல்ல அந்த தொழுகை மூலமாக பாதுகாப்பான் பாவான காரியங்கள் சில பாவங்கள் எங்களுக்கே தெரியாத கண்ணியமான் தாய்மார்களே சகோதரர்களே பாவம் கண்ணால எத்தனை பாவங்களை செய்யறோம் காதால எத்தன பாவங்களை செய்யோம் நாவால எத்தனையோ பாவங்களை செய்யோம் இந்த பாவங்கள் மகானு துணியா பாதுகாப்பான் மானக்கேலான விஷயங்கள் வந்து பாவமே ஒரு மானக்கேலான விஷயம் ஒரு மனிதர் கலவெடுத்துக் கொண்டிருந்தார் மனுஷாச காலத்துல ஒரு மனுஷர் வந்து களவெடுத்துக் கொண்டிருந்தார் இன்னொரு சகாபிவம் சொன்னா இவர் தொழுகிறார் ஆனா களவெடுக்கிறார்கள் கலவுல இருந்து பாதுகாக்கும் தொழுக பாவத்திலிருந்து பாதுகாக்கலையோ அவர் தொலைவே இங்க சொல்ல போடும் தாய்மார்களே சுகாதிகளை தேழ்வதாக தொல்ல வேணும் அல்லாருந்த கபுள் செய்யப்படணும் அல்லாவோட சிந்தனையோட அதனால நன்றி சொன்னாங்க அவனுக்கு முன்னாட்கிறேன் என்னுடைய கடைசி தொழுகையோ தெரியாண்டு அந்த அளவு எங்களை கல்பு கெடுத்து நாங்க சொன்னா சொன்ன இன்ஷால்ல இந்த தொழுக எங்களை பாவத்திலிருந்து பாதுகாக்கும் தொழிலை ரெண்டாவது விஷயம் அதனால கண்ணியமார தாய்மார்கள் சோதரிகளே நாங்க ஒவ்வொரு வீட்டுல உள்ள ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு வீட்டுல ஒரு மனுஷன் தொடரலன்னா சுத்த நாற்பது வீட்டுக்கு அந்த முசிபத்து வருதான் அவர முசிபத் நாற்பது வீடுக்கு வருமா எங்களுக்கு தொன்னூறையா எங்க தொழில் எங்க தொழில் நாங்க தொண்ணூறு நன்றி தாய்மார்களே எங்களுடைய நாங்களே செய்யக்கூடிய அநியாயம் அபிஷா செல்லம் கேட்டு வீட்டில் இருந்த ஆண்கள் பள்ளிக்கு வரலையோ ஆண்கள் பள்ளிக்கு வரலையோ அந்த வீட வந்து சின்ன பிள்ளைகள்லாம் மக்கள்லாம் சேர்த்து விறகு எல்லாம் ஒன்று சேர்த்து அந்த வீட நெருப்பு பத்து வச்சு அப்படியே இல்லாம நினைக்காசன் யோசிச்சு பாருங்களை நாங்க அவங்க வர்றதுக்கு கொஞ்சம் பள்ளி போறதுக்கு சோம்பரமா இருந்தாலும் கூட நாங்க அவங்க தட்டி அனுப்பி வச்சு பள்ளி வருது யாரு செஞ்சு கொண்டு வந்து வீட்டில் ஒளி செஞ்சு கொண்டு பள்ளிக்கு போவாங்களோ ஒவ்வொரு எட்டுக்கும் ஒரு பாவம் மண்டிக்கப்படுது ஒரு நன்மை எழுதப்படுது கண்ணியமான தாய்மார்களே இந்த நன்மை எனக்கும் கிடைக்கும் அனுப்பி வச்சோம் அதனால இந்த அமல மிக பேடுதலாக இதே போல கண்ணியமான தாய்மார்களே நாங்கள் குடும்ப அமைப்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் உலகத்துல எல்லா சுபானுத்தால எங்களுக்கு தாய சந்திக்கிறான் தகப்பன் சந்திக்கிறான் சகோதரிகளை தந்திக்கிறான் சகோதரர்கள் தந்திக்கிறான் அக்கம் பக்கத்து தந்திக்கிறான் ஒரு சமுதாய அமைப்பு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கண்ணியமார் தாய்மார்களே சகோதரர்களே இவங்களோட எந்த அளவு நாங்கள் நடப்போமோ எங்க குணங்கள் எந்த அளவு சிறப்பானது எங்கட குளங்கள் எந்த உயர்வானதாக இருக்குமோ அல்லா சுனகு பார்வையில நாங்க மிக உயர்ந்தவர்களாக அல்லாட குடும்பம் மனிதர்கள் மட்டுமில்லை மிருகங்கள் ஊர்வலங்கள் நாங்கள் வெறுக்கக்கூடிய நாயகிறேன் இதுவும் அல்லாட் படைப்பு தான் தண்ணி குடுத்த பாவியான ஒரு பெ கழிச்ச ஒரு பெண்மணி அல்லா சுபான கழிச்சு வைத்தா தாய்மார்க்கே எங்களை குடும்பத்தை நாங்க ஆதரிச்சு வாழ்வோம் சொன்னா எங்க குடும்பத்தை நாங்க சேர்ந்து வாழ்வோம் சொன்னா அல்லா சுபானு சந்தோஷம் அடையும் பெண்மணியை பத்தி யாரோ சொல்ல ஒரு பெண்ண ஒரு பெண்ணி சொன்னாங்க இந்த பெண் தகச்சு தொழுகிறா பகல நோம் வீட்டுக்காரங்களோட சேர்ந்து வாழ்றதில்ல இவங்க நிலைமைய பத்தி என்ன சொல்லாங்க நரகவாசின்னு சொன்னாங்க சகோதரிகளே இபாத செய்வதில் ஏசி இபாத செய்தல ஏசி மத்தவங்களுக்கு உதவி செய்வது கஷ்டம் மத்தவங்க ஏதாவது மோசமா பேசிட்டு அதை சகிச்சுக்கொள்றது கஷ்டம் அதை கஷ்டம் உங்களுக்கு அநியாயம் செஞ்சவரை மன்னிச்சிடுங்க யாரும் தரையா நீங்க அவளுக்கு கொடுங்க நீங்கிட்டா நாங்க மன்னிக்கிறது ஏதாவது உலகத்துல வாழ்க்கை நாங்களும் அதை பெரிய ஒரு அவுளியா ஈராக்ல பக்தாதுல வாழ்ந்த ஒரு பெரிய ஒரு ரவுலியா அவங்களோட மாணவர் வந்தாரு வந்தன கேட்டாங்க உங்களோட வாழ்க்கை எப்படி கனிதுன்னு கேட்டான் சொன்னாங்க எனக்கு சாப்பாடு கிடைச்சா அலம்ல சாப்பிட்டுக் கொள்றேன் இல்லண்டா நான் பொறுமையாக சாப்பாடு கிடைச்சா எனக்கு அலமது அல்லா சுக்குர் செஞ்சு கொள்றேன் இல்ல ஒன்னும் கிடைக்கல நான் அல்ஹம் பொறுமையாக நான் சுக்குர் சகுர் செய்யறேன் சொன்னாங்க பக்தாதுல ஈராக்ல பக்தாது தான் செஞ்சாங்க பக்தாது பொறுமையாக உனக்கு கிடைச்சா மத்த உனக்கு இல்லாட்டி பொறுமையாகுது கண்ணியமான தாய்மார்களின் எங்களுக்கு அநியாயம் செஞ்சவளுக்கு நாங்க அநியாயம் செய்வது எங்களுக்கு தந்தவளுக்கு நாங்க எங்களை கண்ணியப்படுத்தவங்களுக்கு நான் கண்ணியப்படுத்துவது எங்களை ஆதரிச்சவங்கள கெட்டித்தளம் எங்களை அநியாயம் செஞ்சி வந்தாங்க குடும்பத்தை நான் சேர்ந்து வாழ முயற்சி செய் கணக்கெடுக்கிறாங்க நான் சேர்ந்து வாழ்றேன் சேர்ந்து வாழ்ந்து நிரூபுரன் உண்மையாக இருந்தா நெருப்பள்ளி போட்டு கண்ணிய தாய்மார்களை குடும்பத்தை சேர்ந்து வாழ்கிறது வேணுமா வருது யாரு எதிர்பார்க்கிறீங்களோ அவங்க தன்னுடைய குடும்பத்தை சேர்ந்து வாழ்ந்து கொள்ளட்டும் தாயுடைய கால் அடியில சொருக்கணும் தாய் எவ்வளவு மதிக்கும் எந்த அளவு நல்லா தகுப்பா தாய் தான் அப்ப என்ன நீங்க பிடிக்கிறீங்கன்னு கூட செல்லப்படாது ஏசுறது இல்ல மரியாதை கிட்ட நடக்கிறது இல்ல ஷி ஒரு ஏறாது என்ன நீங்க பிடிக்கிறீங்க இப்படி கூட ஒரு வார்த்தை அதனால கண்ணியமா தாய்மார்களே சோதர்களே ரபி சலா ஹதி ஹதி கருத்து வருது இரவெல்லாம் ஒரு மனுஷன் நின்று வழங்குறாரு பகலெல்லாம் நோம்பு நோன்புடிக்கிறாரு அந்த இவரோ இவ்வாதம் செய்யக்கூடிய மனிதனை விடவும் அல்ல இடத்துல பெரும்புல மனுஷன் யாரும் சொன்னால் நல்ல குணத்தோட யாரு மக்களோட நடந்து கொள்றார்களோ நல்ல குணத்தோடு யாரு மக்களோட நடந்து கொள்றாங்களோ அதனால பெரியவங்களை கண்ணியப்படுத்தணும் சின்னவங்களோட இறக்கம் காட்டலையோ என்ன சேர்ந்தவங்க தாய்மார்களே இந்த விஷயங்களை நாங்க எங்களோட வாழ்க்கை எடுத்து நடக்க வேண்டியது இது சொருக்கத்துடைய சொருக்கத்துக்கு கொண்டு போய் செய்யக்கூடிய அமல்களை கண்ணியமான தாய்மார்களின் சகோதரர்களே இந்த விஷயங்கள வாழ்க்கையில வரணும் சொன்னா இந்த அமல்களுடைய ஆசை ஆர்வம் இது சிறப்புகளை தெரிய வேண்டிய தெரிய வரணும் இன்னைக்கு துணியாவின் விஷயங்களை எல்லாமே விளங்கி வச்சுக்கிறோம் துணியாவின் விஷயங்களை நாங்கள் எல்லாமே விளங்கி வச்சுக்கிறோம் ஆனால் தீ இந்த விஷயங்களை எதுவுமே தெரியாது தெரிஞ்சாலும் வரகுறையாக தெரியும் அமல் செய்ய ஆசை ஆர்வம் இல்லை அதனால கண்ணியமான தாய்மார்கள் சகோதரர்கள் இன்னைக்கு முழு உலகத்திலேயும் ஒரு உழைப்பு நடந்து கொண்டிருக்கிறது தாவத்தின் அமைப்புல ஜமாத்தில் வராங்க போறாங்க முயற்சி நடத்தி கொண்டிருக்கிறாங்க தாலிப நடக்குது எதுக்குன்னு சொன்னால் இந்த ஆச ஆர்வம் ஒவ்வொரு வீடுகளையும் சஹாபாக்களுடைய வாழ்க்கை வளர்கள் இதை வீடுகள்ல எப்ப உட்கார்ந்து அழகா வாசிக்க ஆரம்பிப்போமோ எங்களுடைய அமல்கள் சுப்பவே ஆட்டாகும் இன்றைக்கு அமல்கள் சிறப்பு தெரியாது அதுகளை வாசிகள் தெரியும் ஆண்களும் பெண்களும் அதை பத்தி பேசுறோம் வருது கண்ணியமான தாய்மார்களே அமர்கள் வரும் அதுலா வீடுகள் அமலுக்குரிய இடமாகும் மலக்கள் இறங்க தொடங்குவாங்க ரஹ்மத் இறங்கும் எங்க வீடுகள் எங்களை வீடுகள் ரஹ்மத் இறங்கும் மலக்கள் இறங்குவாங்க ரஹ்மத்துடைய மலக்கள் இறங்குவாங்க வீடுகள் இல்ல மஹக்கூர் விஷயங்கள் எங்களை வீடுகள் ரஹ்மத்துடைய மழக்களை இறங்கணும் சொன்னா நல்ல விஷயங்கள் வீட்டுல நடக்கணும் அந்த நல்ல விஷயங்கள் எப்படி வீட்டுல நடக்கணும் சொன்னா எனக்கு அதனுடைய ஆசாரம் உண்டாகணும் அதற்காக கண்ணியமான தாய்மார்கள் சகோதரிகளை அதான் அமர்கள் சிறப்புகள்ைகள் உட்காதுல ஒரு பாய வெளிச்சு ஒரு அரை மணி நேரம் தாலீம் அரை மணி நேரம் வாசிக்கிற பெரிய ஒரு சொம் ஆகியது ஆனா மற்ற விஷயங்கள்ல தேவையில்லாத விஷயங்கள் எவ்வளவு நேரம் கொடுக்கிறோம் அதனால கண்ணியமான தாய்மார்கள் எங்களுக்கு ஒவ்வொரு பெண்ணும் இந்த சின்ன எடுங்கோ நாங்களுக்கு செல்ல எங்களுக்கு எங்களுக்கு செல்ல தெரியும் வாசிப்போம் சொன்னா எங்களுக்கு நீண்ட விஷயங்கள் செல்லதுக்கு தெரியும் எங்களுக்கு தெரிய வரும் எங்களை பிள்ளைகளுக்கு கேட்பாங்க எங்க கணவனுக்கு கேட்பாங்க வீடுகள் அமலுள்ள வீடாக ஆகும் ரஹ்மத்துடைய மலர் இறங்குவாங்க உலகத்துல முகம் அன்பு அல்லா நல்ல அமல் செய்யறாங்களோ அல்லா சுபானு மக்களை கல்விகல்ல எங்க அன்பை போட்டுவாங்க குடும்பங்களும் கணவன் மனைவி கென்ற ஒரு முகம்பத் உண்டாகும் பிள்ளைகளுக்கும் தாய் தகவனும் ஆகும் குடும்பங்கள்ல ஏதோ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் கண்ணியமாக தாய்மார்களே வீடுகள் ரஹமத்துடைய வாசிப்போம் எல்லாரும் உட்கார்ந்து அமல்களை சிறப்புகள் தேவை கல்வ இறங்கும் இன்ஷால்ல அமல் செய்யக்கூடிய மக்களாக நாங்கள் ஆகுவோம் அல்லாத கிருஃபைனால நாங்க எதிர்பார்க்கக்கூடிய நிம்மதி சந்தோஷம் துணியாவே நாங்கள் அழைத்துக் கொள்வோம் சொற்க வீடுகள் வெளியாகும் எங்க வீடுகளுக்கு யார் வந்துட்டு போறாங்களோ தீன எடுத்துக்கொண்டு போவாங்க அல்லாவோட சிந்தனை எடுத்துக்கொண்டு போவாங்க அப்படியே வீடுகளாகத்தான் எங்களை வீடுகளாக இதே கண்ணியமான தாய்மார்களே எங்களை ஆண்களை நாங்கள் அல்ல அவரை அனுப்பி வைக்கிறோம் எங்க ஆண்கள் ஆண்கள் நிற்கிறாங்க இன்னைக்கு அஹமது இல்லா மாசம் போறாங்க நாற்பது நாள் போறாங்க மூணு நாளுன்னு போறாங்க இந்த விஷயங்கள் உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறேன் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் போய் கொண்டு முழு உலகத்தில் நடக்கிற கண்ணியமான தாய்மார்களே இந்த சிறுவன மட்டும் இல்ல இந்த புத்தகத்தை மட்டும் இல்ல முழு உலகத்திலையும் எல்லா இடங்களிலையும் இதே அமைப்புல அழகான முறையில் இந்த தமிழக ஜமாத்த வேலை நடந்து கொண்டிருக்கிறேன் நாங்களும் வீடு சேர்ந்து நாங்கள் அனுப்பி வைப்போம் அவங்களுக்கு போயிட்டு வந்தாங்க குடும்பமா ஆகும் இன்ஷால்லா களிமாவோட மோசு வரும் சொன்னா தீனோட வாழ்வுண்டாத களிமாவோட மோசு தருவார் ஜென்ம திரு சுருதோசல்லா என்ன தங்கு மூலமா அல்ல ஆக்கி வைப்பார் அஹலா சுபஹானஹு வ தலாம் எதெல கேட்டுமோ அதமடி கிளாஸ் अमल செஞ்ச அல்லாஹ் கிருபை செய்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் хамதன் கஸீரன் ത്വய்பன் முபாரக்கன் ஃபீஹ் அலா குல்லி ஹால் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின நபி இர்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ ஸல்லim ربنا ولنا امفنسنا وان لم تغفر لنا وترحمنا كن لنا من الخاسرين يا الله ربي رحمان يا قلبا مني فاياك يا الله سيرين تنريامون فوم سنجிரون نايني تيرو پهلاها پوم سنجிரوم يالدا يا الله انہوں نے اتنی اورڑ کوڑے یالدا}\|_{मुडीक मुडीयार अरपडकल यलदा नीये फरारा चल रहा नानी उन्होंने अरडकोड़े इनी मुडीके आ संदी नायने अवलो अरडकोड़े संदीगा नायने आला नंदी हिटराला वालंद कोंडिक्रम यलदा என மன்னிச்சிடுவாயாக நண்டுகிட்ட தனத்து மூட அல்ல நிலைமையில மூத்த தந்துடாதே அல்லா கிருப செஞ்சிருவாயாக செஞ்சிருவாயாக நீ கிருபய்க்கெல்லாம் மிகப்பெரிய கிருபையாதன் யாழ்லா எத்தனையோ பாதிகளை மன்னிச்ச ரம்பு யாள்லா பழச்சு பூமியை படிச்சு ஆட்சி செய்யக்கூடிய நாயனே யாரு லா நாங்களும் உங்களுக்கு சொந்தமானது உனக்கு சொந்தமானவர்கள் யார்ல யாரு எங்களை பிள்ளைகூட்டிகளும் உனக்கு சொந்தமானவர்கள் நாயினேங்களை சொத்து செல்வர்கள் உனக்கு சொந்தமானது யார்லாம் இதுவுமே எங்களுக்கு சொந்தமானது இல்ல நாயினே எல்லா நீர் செஞ்ச அருண் குறைகளை ஏற்றுக் கொள்வோம் யார்லா நாங்கள் பாவிகிற நாயனே யார் அதையும் நாங்கள் ஏற்றுக்கொள்றோம் யார்லா எங்களுக்கு அகல பாவனை மன்னிப்பாயாக எல்லாம் நல்ல மனிதர்களாக வாழ்றதுக்கு ஆசை வைக்கிறோம் நாயனே யாரா அந்த வழியை லேசாக ஆக்கிடுவாயாக எல்லாம் நல்ல மனிதர்களாக வாழ வச்சிருவாயாக யார்லா நாயனே உறுதியான ஈமான்சிப்பாக்கிடுவாயாக முகமதுல போட்டுவாயாக ஆண்களும் பெண்களும் பிள்ளைகளும் எல்லாரும் தீன்தாரிகளாக வாழ்க்கை செய்வாயாக வாழ வைப்பாயாக எங்க வீடுகள்ல அமல்கள் உள்ள வீடுகளாக ஆக்கி வைப்பாயாக உங்க கட்டளைகள்ல ஹயாத்தாக்கக்கூடிய வீடுகளாக வீடுகள் ஆக்கி வைப்பாயாக குடும்பங்கள்ல யார் யார் நோய் அதிகரிக்கிறாங்களோ எல்லார நோய்களை லீசாக்குவாயாக யாரா முழு உலக முஸ்லீம்கள கவலைகளையும் போக்கிடுவாயாக முழு உலக முஸ்லீம்களை பிரச்சனைகளையும் போக்கிடுவாயாக முழு உலக முஸ்லீம்களையும் கண்ணியமாக வாழ வைப்பாயாக முழு உலக முஸ்லீம தேவைகளையும் பூஜை தருவாயாக யாரா எங்க ஒவ்வொரு தேவைகளையும் பூஜ் சென்றாக நோய்கள் டேசாகி தருவாயாக பிரச்சனை தருவாயாக யார் யாரெல்லாம் கடல்களை மாட்டிக்கொண்டிருக்கிறாங்க நாயினே அவன கடன்களை யாரு அழகான முறையில ஆசிரியத்தாக சேர்த்து கொண்டு போயாக உனக்கு கதான்கு பாயாக அலான நசீப் ஆகிடுவாயாக ஹராத்திருந்து பாதுகாப்பாயாக யா ல்லா ஹராத்திருந்து பாதுகாப்பாயாக ஹலாலே தந்துடுவாயாக எல்லா ஹராலுக்காக வேண்டியே உழைப்பு செய்யக்கூடிய ஆக்கிரப்பாயாக யா ல்லா ஹயெல்லா எங்களை வாழ்த்துகள் யா உனக்காக வேண்டிய ஆக்கிரப்பாயாக யா எல்லா மூத்தாகும் போது கனிமாவோட நீ பொருந்து நிலைமை மூத்த நசீப் ஆகிருவாயாக எல்லா குடும்பங்கள் ஒற்றுமை உண்டாக்குவாயாக எல்லா குடும்பங்கள் ஒற்றுமை உண்டாக்குவாயாக எல்லா சந்தோஷமான வாழ்க்கை துணியாலையும் ஆக்கிரம் தந்திருவாயாக எல்லா ஜன்னத்துக்கும் சிறுதோசத்துக்கு தகுதியாக எங்கள் ربنا ربنا حم حمما كما ربنا يا لي صغيره صلى الله على النبي الكريم وعلى اله وصحبه وسلم رحمات يا رحم الرحيم اللهم لك تشர்ஸ் विजिट slhub.com